ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் இன்றைய தினம் அக்ஷய திருத்தீயா அப்படிங்கிற விரதத்தினுடைய பெருமைகளும் அதற்கேன்னு புராணங்களில் உள்ள ஒரு சரித்திரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த அக்ஷய திருதீயா புண்ணிய காலங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு புண்ணிய காலம் இந்த வைசாக திருத்தீய அன்றைக்கி வரக்கூடியது தான் இந்த அக்ஷய திருத்தீயானு பேர் அதுலேயும் இந்த வருஷம் வரக்கூடிய இன்றைய தினம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருத்தீயைக்கு ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா தேனஸ்ருதா வாச்சியமானா திருத்தீயா ரோஹிணி யுதா எதிசியாது புத சஞ்சுக்தா ததா சாது மகாபலா அப்படின்னு இந்த திருத்தீயோயோடு கூட ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்தால் அல்லது புதவாரம் புதன்கிழமை சேர்ந்தால் மகாஃபலா ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது இந்த அக்ஷய திருத்தீயா புண்ணியகாலம் இன்றைய வருஷம் இந்த வருஷம் அது மாதிரி அமைஞ்சிருக்கு புதன்கிழமையோடு கூட திருத்தியை அமைஞ்சிருக்கு ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது இன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு தானம் செய்தாலும் அந்த தானம் ரொம்ப பெருசாக செய்த பலன் உண்டு இன்றைய தினத்தில் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபலமாக எல்லோரும் என்ன சொல்லுவோன்னா தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது இப்போ பிரசித்தமாக வந்துடுச்சு வியாபாரிகள்லாம் அப்படி பிரச்சாரம் பண்ணுறா அக்ஷய திருத்தியை தங்கம் வாங்கினா ரொம்ப நிறையா அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது அதுவும் வாங்கலாம் அதுவும் ஒரு சேமிப்பு தானே வாங்கிறது நல்லது ஆனால் முக்கியமாக நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அக்ஷய திருத்தீய புண்ணிய காலத்தில் தானம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கேன்னு உள்ள கதை எங்கே இருக்குதுன்னா மகாபாரதத்தில் இருக்குது பஞ்சபாண்டவால் வனவாசம் பண்ணுற சமயத்தில் அவ்வப்பொழுது கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவாளை பார்த்து அவளுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறது தர்மங்களை சொல்கிறதுன்னு அவ்வப்பொழுது வந்து பார்த்து பார்த்து பேசிட்டு போகிறார் கிருஷ்ணன் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வர்ற பொழுது இந்த அக்ஷய திருத்தீயனுடைய பெருமைகள் சொல்கிறார் இந்த அக்ஷய திருத்தீயில்தான் அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அவளுக்கு பஞ்சபாண்டவாளுக்கு சூரியனுடைய அனுகிரகத்தினால அது இந்த அக்ஷய திருத்தீய தினத்தில் அதனுடைய அதற்கேன்னு உள்ள கதையை கிருஷ்ணனே சொல்கிறார் பாண்டவாலுக்கு என்னென்ன முன்ன ஒரு சமயம் ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி ஒருத்தன் வாழ்ந்தனு வாழ்ந்தான் அவன் வைசிய ஜாத்தியை சேர்ந்தவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு பிரியம்பதகான பேர் அவனுக்கு ஏன்னால் ரொம்ப எல்லாருடையும் மரியாதையாக பேசக்கூடியவன் சத்தியவிரதன் உண்மையை சொல்லுவான் அது மாதிரி ஒரு சாது வாழ்ந்துன்னு வந்தான் அவன் வியாபாரத்தில் ரொம்ப கொடி கட்டி பறந்தான் ஏன்னா ரொம்ப கட்டிகாரன் வியாபாரத்தில் அப்படி இருந்தான் அவனுக்கு தாயார் தகப்பனார் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு சரியான வயசில் அவன் தன்னுடைய பத்னிக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்துன்னு வந்தான் அந்த பிரியம் அவனுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஏதோ வாய் தகராறு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போயிடுது குடும்பத்தில் குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது அப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குழப்பத்தில் அவனுக்கு வியாபாரத்தில் புத்தி போகலை அப்போது வியாபாரத்தில் அவனுக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சிடுத்து கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சுடுத்து வியாபாரத்தில் அதுவேற அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஜாஸ்தியாக போயிடுது அவனுடைய மனைவி பிறந்தாதோடு போயிட்டான் ரொம்ப வியாக்குலமாக போயிட்டான் மனசு குழம்பி போயிடுது அந்த சமயத்தில் அப்படியே கோவில் கோவிலாக போகிறதுன்னு வச்சுன்னா கஷ்டம் வந்தால் தானே கோவில் ஞாபகம் வரும் சிரமம் வந்தால் தான் தர்மம் ஞாபகம் வரும் அப்படி அவன் குழப்பத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு பல பேர்கிட்ட விசாரிச்சு ஒருத்தர் சொன்னார் இந்த அக்ஷய புண்ணிய காலங்கிறது ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது க்ஷயமாக போகிறதெல்லாம் அக்ஷயமாக ஆகும் க்ஷயம்னா கீழ் நோக்கி போகிறது அழிஞ்சு போகிறதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு அக்ஷய புண்ணிய காலம்ங்கிறது ரொம்ப உகந்த தினம் இந்த அக்ஷய புண்ணிய காலத்தில் நீ ஒரு மகா நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணிட்டு கிருஷ்ணனை பூஜை பண்ணணும் எப்படிப்பட்ட கிருஷ்ணன் அப்படின்னா நாராயணம் பூஜையேச்ச புஷ்பதூப விலேபனீஹி அப்படின்னு நாராயணரை பூஜை பண்ணணும் ஸ்ரீசமேதம் ஜெகத்குரும் மகாலட்சுமியோடு கூட இருக்கக்கூடியதான ஜெகத்துக்கு குருவான நாராயணரை பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணினால் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இன்றைய தினம் நீ அதை பண்ணுன்னு ஒருத்தர் சொன்னார் அவனும் அதே போல் ஒரு ம புண்ணிய நதி இடத்துல போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி நாராயணரை பூஜை பண்ணி தானம் பண்ணினான் இந்த அக்ஷய திருத்தீயில் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக தர்மகட்ட தானம் தானம்னு ஒன்று சொல்லியிருக்கான் தர்மகட்ட தானம்னா வெள்ளிலேயோ பித்தளையிலேயோ வெங்கலமோ செம்போ நம்முடைய சக்திக்கு தகுந்தால் போல ஒரு கொடமோ செம்போ வாங்கி அதில் ஜலத்தை நிரப்பி அதை தானம் பண்ணுறது ஏஷ தர்மடோ திரமவிஷ்ணு சிவாத்மக அசியப்பத அஸ்ய பிரதான திருப்பியு பித்தரோபி பிதாமோதிலைமிசிரம் சாண்ணம் கும்பம் சதட்சிணம் பித்ருபிரதாயசியாமி அக்ஷயம் உபதிஷ்ட தூ அப்படின்னு சொல்லி இந்த தானம் பண்ணணும் அது இந்த தர்மகட்ட தானம் பண்ணினால் பித்தக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது மன நிம்மதி கிடைக்கிறது அப்படி பண்ணணும் பிறகு சத்திரம் கொட தானம் பண்ணுறது பாதரக்ஷைன்னு சொல்ல செருப்பு தானம் பண்ணுறது விசிறி இவைகள்லாம் தானம் பண்ணுறது சக்தி அனுசாரம் தன்னால் என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுறது ஓரளவுக்கு நான் வசதி இருக்கிறவ இந்த அக்ஷய திருத்திய சமயத்தில் தான் பிரபா தானம்னு பண்ணுவாள் பிரபான்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறது தண்ணீர் பந்தலுக்கு சம்ஸ்கிருதத்தில் பிரபான்னு பேர் அதை வைக்கணும் அதில் எத்தனை பேர் வந்து அந்த ஜலத்தை சாப்பிட்டுட்டு போகிறாலோ அத்தனை புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது பித்திருக்களுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறோம் அப்படி தண்ணீர் பந்தல் வைக்கிறது தண்ணீர் பந்தல் வச்சுட்டு நம்ம போய் அங்கே ஒரு டம்ளார் கூட ஜலம் குடிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் நம்ம போய் அங்கே குடிக்கப்படாது தண்ணீர் பந்தல் வச்சவன் தண்ணீர் பந்தலில் போய் ஜலம் குடிக்கப்படாது அதே போல் சந்யாசிகளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணிவிட்டு அன்றைய தினம் அது அங்கே சாப்பிடப்படாது இப்போ மடத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணினால் பிக்ஷாவந்தனம் பண்ணிவிட்டு அங்கே போய் போஜனம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் அதுபோல் தண்ணீர் பந்தல் வைக்கிறது வச்சு கொடுக்கறது ரொம்ப பலன கொடுக்கறது நீ இதை பண்ணு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு அவர் அவனுக்கு சொன்னார் அவனும் அதே போல் அந்த வியாபாரி அந்த பிரியம் அதே மாதிரி பண்ணினான் தனக்கு மனைவி இல்லை அப்படின்னு எவ்வளவோ அவனுக்கு மனக்குழப்பம் பாரியையா வாரியமானோபி குடும்பாசத்த சித்தையா தாவத்தஸ்தௌ ஸ்திரே சத்வே மத்வா சர்வம் வினஸ்வரம் அப்படின்னு எல்லாம் வியாபாரம் நஷ்டத்தில் போகிறது பாரியையான மனைவி பக்கத்தில் இல்லை தனியோ குழப்பத்தோடு இருந்தாலும் இதை பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு தோணித்து அந்த புண்ணிய காலத்தினுடைய விசேஷத்தினால் அதை பண்ணி நான் அதை பண்ணி திரும்ப அவனுக்கு அந்த மனைவியானவள் அனுகூலமாக அவனோட வந்து சேர்ந்தாள் நான் உன்னோடு தான் வாழ்வேன்னு வந்துட்டா அவனுக்கு அப்புறம் மேலும் அவனுக்கு அந்த விருத்தியாட்சி வியாபாரம் ரொம்ப சௌக்கியமாக இருந்தான் இந்த அக்ஷய திருத்தீய பணினத்தினால அவன் நல்லா இழந்த சௌக்கியத்தை பூரா அது மட்டும் அடுத்த ஜென்மா ரொம்ப உயர்ந்த ஒரு தேசத்துக்கு ராஜாவாக அவன் பிறந்தான் அப்படின்னு கிருஷ்ணன் கதையை சொல்கிறார் பாண்டவாளுக்கு இந்த கதையை கேட்டாலே நமக்கு மன நிம்மதி ஏற்படுறது அப்படின்னு ஏன்னா மனநிம்மதிங்கிறது இது மாதிரி புராண சிரவணத்தினால்தான் அடைய முடியும் இப்போ எல்லா வியாதிகளுக்கும் மருந்து வந்து கொடுத்தோம் ஆனால் இன்னும் மனசு எங்கே இருக்குன்னே இன்னும் கண்டுபிடிச்ச பாடில்லை வைத்தியத்தில் உள்ள ஆராய்ச்சியில் அதனால் இன்னும் மனசின் மன நிம்மதிக்கு மருந்துகள் வரலை ஆனால் மனநிம்மதிக்கு சரியான மருந்து இந்த புராண கதாசிரவணங்கள்னாலே நமக்கு ஏற்படுறதுன்னு நமக்கு மகாபாரதம் காண்பிக்கிறது அப்படி இந்த அக்ஷய திருத்தீய புண்ணிய காலத்துக்கான கதையை கேட்கறதுனால மனநிம்மதி ஏற்படுறது இந்த புண்ணிய காலத்தை வீண் பண்ணாமல் இந்த மனைவியோடு சண்டை வந்து பிரிஞ்ச வரண்கள் கணவரோடு சண்டை வந்து பிரிஞ்ச குழந்தைகள்லாம் இந்த அக்ஷய திருத்தியை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திட்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது இது போல் தானங்கள் பண்ணுறது சுர்ணதானம் ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருத்தீயையில் ஒரு குண்டுமணி அளவு ஸ்வர்ண்தானம் பண்ணினால் மேருமலை அளவுக்கு சுர்ண தானம் பண்ணின புண்ணியம் உண்டு அப்படி அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திண்டு லக்ஷ்மி நாராயணனுடைய அனுகிரகத்தையும் மகாபெரியவாருடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நாம் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்